ஒருவர் இன்னாரின் தோட்டத்திற்கு நீர் வழங்குவாயாக இந்த சப்தத்தை அம்மனிதர் கேட்டார் உடனே அந்த மேகம் நகர்ந்து சென்று கருப்பு கற்கள் நிறைந்த பூமியில் மழையைக் குட்டியது உடனே அங்கிருந்து வாய்க்கால்களில் ஒன்று அத்தண்ணீரை நிரப்பிக் கொண்டு ஓட ஆரம்பித்தது ஓடினார் அப்போது தண்ணீர் சென்றடையும் தோப்பில் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் தன் மண்வெட்டியால் தோப்பின் பக்கமாக திருப்பிக் கொண்டிருந்தார் அம்மனிதர் தண்ணீரை திருப்பிக் கொண்டிருந்தவரிடம் அல்லாஹுவின் அடியாரே உமது பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர் இன்னார் என தன் பெயரை அவர் கூறினார் அந்த பெயர் மேகத்தில் கேட்ட பெயர் போலவே இருந்தது பின்னர் அவர் அல்லாஹுவின் அடியாரே என் பெயர் பற்றி ஏன் கேட்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அம்மனிதர் இன்னாரின் தோட்டத்திற்கு தண்ணீர் வழங்கு என்ற ஒரு சப்தத்தை கேட்டேன் அது உங்கள் பெயராக இருந்தது இத்தோட்டத்தில் நீர் என்ன நரிசையில் செய்கிறீர் என்று கேட்டார் நீர் கேட்டுவிட்டதால் அதை நான் வெளியே கூறும் நிலையில் உள்ளேன் இதிலிருந்து கிடைக்கும் விளைச்சலை மூன்று பங்காக்கி அதில் ஒரு பாகத்தை தர்மம் வழங்குவேன் மற்றொன்றை நானும் என் குடும்பத்தாரும் சாப்பிடுவோம் மூன்றாவது பாகத்தை இதிலேயே மறு விளைச்சலுக்கு போடுவேன் என்று கூறினார் இதை நபிசல்லு அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது எட்டு நான்கு